ம் திமூர் சுேந்திரைப்பூத்த முனரம்ாஷியதீந்திரம் மேஷி கமாூராமக்கிவேந்திரம்யாண்டம் அஸ்மூரூன் சனோஸ்மி மாதே மேவ் சாா் மேவிரவிணம் மேவெவ நமோ விதிய சம்பிரதாய வம்ச ரிஷிபியோ மஹோ நமோ குரு प्रत्यगर्थो ओम ओम ோப்பளவரோமீ சகநாபத்து சகன்கத்தூ ओम தேஜஸ்வினீதமஸ் மாவிஷாவை ஓ அப்போன மொதல் அயம் முதல்வெல்லி இருபத்தாவது மந்திரம் ஷோர்ஸ்கைத்தேந்திர அப்பீவித்தல் தவவாஸ்தவ நீத்தை யமதர்மராஜா நச்சிகேதஸுக்கு மூணு வரம் தருகிறேன் என்று சொன்னவுடன் முதல் வரமாக அப்பாவினுடைய க்ஷேமத்துக்காக அந்த முதல் வரத்தை உபயோகப்படுத்தினான் ரெண்டாவது வரம் சொர்க்கத்தை அடைவதற்கு சாதனமான அக்னி வித்தியை பண்ணினான் அதுவும் நன்றாகவே உபதேசிக்கப்பட்டது வெறும் அக்னி வித்ய மாத்திரமில்லை விழாடு உபாசனா உபதேசிக்கப்பட்டது அப்புறம் மூன்றாவது வரமாக ஆத்மா வெப்பத்தின கேள்வி கேட்டிருக்கான் இதில் நிறைய விசாரம் பண்ணி ஒரு விஷயத்த சொல்கிறேன் சுருக்கவன் இவன் யமலோகத்துக்கு வந்திருக்கான் என்ன ஃபார்மில் வந்தாங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி சரீரம் அங்கே இருக்குது ஷரீரத்தோடு வந்தானா யம தர்மராஜா கிட்டே பேசுகிறான் மரணத்துக்கு அவர்தான் பொறுப்பு எல்லாருடைய எல்லா ஜீவர்களையும் சரீரத்திலிருந்து பிரிக்கிற வேலை அவர்கிட்ட தான் இருக்கு டிபார்ட்மெண்ட்டு டெத் டிபார்ட்மெண்ட் மரணத்துறை உயிர்களை உடலிலிருந்து பிரிக்கும் துறை அதுக்கு பொறுப்பில் இருக்கார் அவர் அவன் எப்படி வந்தாங்கிறது ஒரு முக்கியமான விசாரம் அப்படியே இருக்கட்டும் இப்ப அக்னி வித்தியை கேட்குற போதே அவன் சொர்க்க லோகத்துக்கு போகிறத பற்றி பேசுகிற போதே உடம்புக்கு வேறாக ஆத்மா இருக்குங்கிறத தெரிஞ்சு கேட்டானா தெரியாமல் கேட்டானா அப்படி ஒரு விசாரம் நான் இது வந்து சொல்லாமையே இருந்தேன் இந்த நேரம் இப்போ அதை சொல்கிறேன் ஏன்னா இது பெரிய விசாரமாக இருக்குது ஆனால் ஒரு சிம்பிள் ஆன்சர் சிம்பிளாக ஒரு பதில் என்னென்னு கேட்டால் அவனுக்கு சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை இருக்குது சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை இருக்குது ஸ்ரத்தையினால சரீரத்துக்கு வேறாக ஜீவாத்மா இருக்குங்கிறது ஸ்ரத்தான் ஜீவாத்மா வேற ஷரீரம் வேற அப்படிங்கிற ஸ்ரத்தை இருக்குது அந்த ஸ்ரத்தையினால பெறப்பட்ட ஜானம் எவ்வளவு தூரத்துக்கு சரிங்கிறத வெரிஃபை பண்ணிக்கிறதுக்கு தான் கேட்டான் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா திரையாணாம் ஏவைஷ என்ற பிரம்மசூத்திரம் இதை விஸ்தாரமாக விசாரம் பண்ணியிருக்கு ஆகையினால இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம் அவன் கேட்குற போதே அவனுக்கு அந்த ஜானம் இருந்ததா இல்லையா ஆனால் அவனுக்கு இருந்தது ஆனால் அது ஸ்ரத்தையோட வெறும் ஸ்ரத்தா ஞானம்தானே தவிர சரியாக புரிஞ்சுக்கலை ஜீவாத்மாவோடய லக்ஷணம் என்ன ஜீவாத்மா சத்தியமாக மிச்சையாக இதெல்லாம் கிளியர் இல்லை தெளிவில்லை அப்புறம் நிறைய கேள்வி எப்போ இருந்து இந்த ஜீவாத்மா இருக்குதுன்னு கேள்வி வரும் அது அனாதின்னு சொல்லணும் இப்போ அனாதியாக இந்த சம்சாரம் வருதாங்கிற கேள்வியெல்லாம் வரும் ஆமாம் அனாதியாக இந்த சம்சாரம் வருதுன்னு சொல்லணும் அப்புறம் இந்த சம்சாரம் போச்சுன்னா திரும்ப வராதுங்கிறதுக்கு என்ன கேரண்டின்னு கேட்கணும் இதெல்லாம் நிறைய என்ன சொல்கிறது லாஜிக்கல் கொஸ்டின்ஸ் நியாயமான கேள்விகள் இருக்குது அதுக்கு நான் ஆன்சர் பண்ண முடியாது ஏன்னு கேட்டால் அது பிரம்மசூத்திரத்தில் இருக்குது அப்புறம் அப்படி ஒரு விச்சாரம் பண்ணப்பட்டிருக்குங்கிறத இங்கே சொல்கிறேன் இனி வரப்போகிற மந்திரங்களில் தான் இதுக்கு நமக்கு தெளிவு கிடைக்க போகிறதே தவிர இங்கே வந்து அவன் கேட்டுவிட்டான் கேள்வியை கேட்டுவிட்டான் ஆத்மாவை பற்றின கேள்வியை கேட்டாச்சு யமதர்மராஜா என்ன சொல்கிறார் முதல் அவனை டிஸ்கரேஜ் பண்ணுறார் ரெண்டு காரணம் அதாவது அவனுக்கு தகுதி இருக்கான்னு பார்க்கணும் தகுதி என்னெல்லாம் தகுதி சாதன சதுஷ்டைய சம்பத்தி இல்லாதவனுக்கு சொல்லித்தரக்கூடாது ஆத்மவித்தியை கொடுக்கக்கூடாது ஆனால் சாதன சதுஷ்டய சம்பத்தி அவனுக்கு இருக்கான்னு பார்க்குறதுக்கு என்ன வழி அப்படின்னா அவனை வந்து என்னது அவனோட ஊக்கத்தை தடை அவனுடைய ஆர்வத்தை தடை அவனை டிஸ்கரேஜ் பண்ணணும் நீ இந்த வரம் கேட்காதே இது வேண்டாம் ஆஹ் டிஸ்கரேஜிங் மெத்தட் அது எதுக்காகண்ணா டிஸ்கரேஜ் பண்ணுறது எதுக்காகண்ணா அவனுக்கு யோக்கியதை இருக்கான்னு பார்க்கறதுக்கு நிறைய பேருக்கு வந்து இந்த சாஸ்திரம் படிக்கிறதுலாம் வந்து அதுவும் இவன் சின்ன பையன் வேற நிறைய பேர் என்ன சொல்லுவா ஏ இந்த வயசுல இதெல்லாம் வேண்டாம்ப்பா இந்த வயசுலாம் இதெல்லாம் வேண்டான் அப்படி சொல்லி தடுத்துடுவ அப்புறம் படிக்க முடியலன்னு வச்சு வயசான பிறகு என்ன சொல்லுவான்னா இதெல்லாம் அப்போவே படிச்சிருக்கணும் சுவாமிகளே நவ் வி ஆர் ரிக்ரெட்டிங் நான் என்ன சொல்கிறது இது அப்போவே தெரிஞ்சிருந்தால் நாங்கள் எப்படியோ இருந்திருப்போம் இத்தனை நாளாக இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம் இது அப்போவே தெரிஞ்சிருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன பையன் வேற படிக்காதன்னு இப்போ நாங்களும் ரொம்ப கல்ச்சர்டு ஃபேமிலியில் வந்தே இதெல்லாம் என்னத்துக்கு உனக்குன்னு கேட்டாங்க அப்படி இருக்கிற போது சாதாரணமாக இருக்கிறவங்கள கேட்கவா என்ன வேணும் அப்போ அதிகாரித்வத்தை தகுதியை பார்க்கறத்துக்காக அவனை வந்து என்ன சொல்கிறார் அவனோட ஆர்வத்தை குறைக்க பார்க்குறார் இப்பா இது இந்த கடவுள் தேவதைகளுக்கே இதெல்லாம் தெரியாது இதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கணும் அது மாத்திரம் இல்லை இது ரொம்ப ரொம்ப சூக்ஷமாக இருக்குது இது வந்து புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் நீ வந்து என்னை நிர்பந்தப்படுத்தாத அதெல்லாம் பார்த்துட்டோம் அந்த மந்திரத்தையெல்லாம் இதை பார்த்துட்டோம் அது மாத்திரம் இல்லை இது வேறு வரத்தை கேடு என்னை கடனாளி ஆக்கிடாதே எல்லாம் ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக சொல்கிறேன் அவனும் அதே வார்த்தையை கடவுளுக்கு தேவதைகளுக்கே தெரியாதுன்னு சொல்கிறேன் அதே வார்த்தையே சொல்கிறேன் தேவதைகளுக்கே தெரியாதுன்னு சொல்கிற அது மாத்திரம் இல்லை இது ரொம்ப சூக்மம் புரிஞ்சிக்கிறதுக்கு கஷ்டம்னு சொல்கிறேன் ஆனால் தெரியாமையாக புரிஞ்சுக்கிறது கஷ்டம் நீ சொல்லுவ அது மாத்திரமில்ல அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்க நீ நான் வேறு யார்கிட்ட போய் கேட்க முடியும் அந்த டிபார்ட்மெண்ட்லேயே இருக்கிற உன்னை விட எனக்கு வேற யார் கிடைக்க முடியும் எத்தனையோ தேவதைகள்லாம் இருந்தாலும் கூட எவன் வந்து ரொம்ப முக்கியமானவன் மரண விஷயத்தில் அப்போ உன்னை தவிர துவாதுருங்னோ துவா உன்னை தவிர வேறு இருக்க வக்தாச்சாஸ்ய துவதருகன்னோன்ன ஆகவே இது அவனுடைய தீவிர முமுக்ஷுத்வம் தீவிர ஜிஜாசுத்வத்தை காட்டுகிறது ஆக முமுட்சுத்துவம் இருக்கு அதாவது சில பேருக்கு லேசாக இருக்கும் படிக்கணும்னு ஆசை இருக்கும் ஆனால் வந்து இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் சேர்ந்து டிஸ்கரேஜ் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கும் கொஞ்சம் ஆசை கம்மி ஏதோ லேசாக வந்துது எல்லாரும் சேர்ந்து சொன்ன உடனே சரி வேண்டான்னு விட்டுடான் அப்படி விட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது எத்தனைய பேர் சொல்கிறாங்க எனக்கு முதல்ல கொஞ்சம் ஆசை இருந்தது சுவாமி எல்லோரும் சுற்றி சுற்றி சுற்றி நீ எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கோ அதை பண்ணுக்கோ இப்படி இரு அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்களா அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் விட்டுட்டேன் ஆனால் இப்போ ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் நம்ம பார்க்குறோம் நிறைய பேர் சொல்கிறாங்க சரி இவனுக்கு வந்து இவனை அட்டெம்ப்ட் பண்ணுவேன் இவன் அப்புறம் இவனுக்கு எவ்வளோ தூரம் வைராக்கியம் இருக்குது இப்போ மூக் சுத்தம் டெஸ்ட் பண்ணியாச்சு முமுட்சுத்துவம் ஜிக்சுத்துவம் ட டெஸ்ட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அடுத்தது என்னதுன்னு அவனோட வைராக்கியத்தை டெஸ்ட் பண்ணணும் அதுக்காகத்தான் அவர் என்ன பண்ணார் எல்லாம் எப்படி கேட்கணும்னு லிஸ்ட் போட்டு கொடுத்தார் அது மாத்திரமில்லை ஒருவேளை இப்போ புதுசாக இன்றைக்கி என்ன வந்திருக்கோ அப்டேட் அந்த நம்மெல்லாம் அந்த காலத்தில் கோலி குண்டு விளையாடின்னு இருந்தோம் பட்டம் விடுவோம் கில்லி தாண்டு விளையாடுவோம் இப்போ குழந்தைங்களாம் வீடியோ கேம் தான் கேட்குறது உட்காந்த இடத்துல அது வந்து நிறைய எல்லாம் என்ன பிஸ்சாலெலாம் சாப்பிட்டு விட்டு எல்லாம் இது பண்ணிட்டு இருக்குது ஓடி விளையாடுறதுக்கோ அதுக்கெலாம் கூட வாய்ப்பு இல்லை இல்லை ஃப்ளாட்டு லைஃப்பே வேறு மாறியே மாறி போச்சு அப்புறம் ஏத்தத்துல்யம் எதிமன்னியசேவரம் விரணீஸ்வர் உன்னை சக்கரவர்த்தி ஆக்ரையெல்லாம் சொன்னார் அப்புறம் வந்து இதெல்லாம் இகலோக அர்த்த காமங்கள் இகலோக்க அர்த்த காமங்கள் அப்புறம் பரலோக அர்த்த காமங்கள் அதையும் கொடுக்குறேன் நார் அதெல்லாம் பார்த்துட்டோம் நாம் இதெல்லாம் கிடைக்காதப்பா நார் அதெல்லாம் இங்கே வந்து ஏதாவது புண்ணியம் பண்ணாதான் அது கிடைக்கும் பரலோக விஷய சுகம் வந்து புண்ணியத்திரால ஜன்யம் புண்ணிய ஜன்யம் பரலோக விஷய சுகம் இன்னைக்கு ஒரு குரல் வந்தது திருக்குறள் சிறுமையுள் இன் சொல் நீங்கே இன் இம்மையும் மறுமையும் இன்பம் தரும் மறுமையும் இம்மையும் இன்பம் தரும் இன்னைக்கு வந்தது திருக்குறள் அதாவது இம்மையும் மறுமையும் திருக்குறளில் இருக்குது இம்மை மறுமை இம்மை மறுமை அம்மையும்பாங்க இம்மைனா இகலோக சுகம் இங்கே நமக்கு தெரிஞ்சது மறுமைன்னு சொன்னால் இந்த அடுத்த பிறவி அடுத்த பிறவியில் தேவை சொர்க்கலோகத்தில் அனுபவிக்கிற சுகம் மறுமை அம்மைனா மோக்ஷம் இம்மை, மறுமை அம்மை அம்மை எனக்கு அருளியவார் யார் பெறுவார் அச்சோவே அந்த இடத்துல அம்மைங்கிறதுக்கு மோட்சம்னு அர்த்தம் செம்மை நலம் அறியாத சிதடருடும் திரிவேனை மும்மை மலம் அருவித்து முதலாய முதல்வந்தாள் நம்மையும் ஓர் பொருளாக்கி நாய் சிவிகை ஏற்றுவித்த அம்மை எனக்கு அருளியவார் யார் பெறுவார் அச்சோவே ஆஹ பரலோக விஷய சுகம் அவன் அதுக்கெல்லாம் பதில் சொல்கிறான் அவனுடைய வைராக்கியத்தை வார்த்தைகளால் வெளிப்படுத்துகிறான் நீ சொல்கிறதெல்லாம் அது வந்து எப்போவுமே என்னதுன்னா அன்பிரடிக்டபுள் அப்படின்னு சொல்கிறாங்களே இங்கிலீஷில் அதாவது நிச்சயம் இல்லாத இந்த வாழ்க்கை நிச்சயமானதா நம்ம கேட்கவே இல்லையே இந்த நம்ம பிறக்கணும்னு நம்ம யார்கிட்டையா கேட்டோமா அது மாத்திரமில்லை நம்ம சாக வேண்டான்னு நினச்சாலும் சாவு வரத்தான் போகிறது நம்ம புறக்கணும்னு கேட்கவே கிடையாது பெரிய அதிசயம் இதுதான் வாழ்க்கையில் என்னெல்லாமோ கேட்குறோம் நான் புறக்கணும்னே கேட்கலை கேட்காத பிறப்பு எனக்கு வந்துது நான் சாக வேண்டான்னு நினைக்கிறேன் ஆனால் சாவு தடுக்க முடியாது ஆக பிறப்பதும் என் கையில் இல்லை சாவதும் என் கையில் இல்லை ஆனால் பிறப்பும் இறப்பும் நிச்சயம் எப்பொழுது என்று சொல்ல முடியாது எல்லாம் அன்பிரடிக்டபுளாகவே இருக்கு என்ன நடக்கும் நாளைக்கு என்ன நடக்கும் இன்னைக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ்ல நேற்றுக்கு நில நடுக்கமா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் ரிக்டர் இப்ப பாருங்க உங்களுக்கு இப்போயே நெடுங்க ஆரம்பிச்சிருக்கோம் பூகம்பம் ஆயிருக்கு அப்புறம் ரெண்டு தடம் வந்துதான் நான் விட மாட்டேன் தகவல் நல்லாவே கொடுப்பேன் ரெண்டு தினம் வந்ததுங்கிறான் 4.5 பாயிண்ட் ஃபைவ் செகண்ட் ட்ரிப் வர போது ரிக்டர் வந்திருக்கு என்ன தெரியல ஒரு பிளேன் வந்து மலேசியாலேருந்து சைனா கிளம்பி போச்சு அது எங்கே விழுந்ததுன்னு இன்ன வரையும் கண்டுபிடிக்க முடியல மூணு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு சுவாமிஜி எங்களையெல்லாம் பேப்பர் படிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு டிவி பார்க்கப்படாதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியும் நீங்கள் என்னெல்லாம் யோசிப்பேன் கட்டோபனிஷத்தெல்லாம் மறந்து போயிடும் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணி அதெல்லாம் வர்ற தகவல் தெரிஞ்சுப்போ போ எதுக்கு நான் இதெல்லாம் என்ன நடக்கும் தெரியும் ஃப்ளைட்டில் ஏறுற வரைக்கும் தெரியும் அதில் ரெண்டு பேர் ஃபேக் பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணிட்டு போயிருக்கான் ரெண்டு பேர் ஒருவேள் அவங்க தான் போட்டானோன்னு நினைக்கிறான் அந்த ஃபேக் பாஸ்போர்ட்டு அந்த ஒரிஜினல் பாஸ்போர்ட் இருக்கிறவன் இருக்கான் ஆள் இருக்கான் எதுக்கு இதெல்லாம் சொல்கிறோம்னா வாழ்க்கையில் எதுவுமே நிச்சயிக்க முடியாது அதனால தான் சொல்கிறான் சோபாவாக நீ என்னெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்கிறியோ அதெல்லாம் வந்து எல்லாமே நிச்சயமில்லாத வஸ்து க்ஷண அநியத ஸ்வபாவா எல்லாம் வந்து சங்கராச்சாரியெல்லாம் வர்ணிக்கப் போகிறார் இதுலேயே வரப்போகிறது பின்னால் ஒரு மந்திரம் வரப்போகிறது ஊர்த மூலோவாக் ஷாக ஏஷோஸ்வத்த சனாதனஹான்னு ஒரு மந்திரம் வரப்போறது கடைசியில் அந்த மந்திரத்துக்கு சங்கராச்சாரியார் வர்ணனை பண்ண போகிறார் சம்சார விரக்ஷத்தை கதலி ஸ்தம்பவத்து நிசாரஹா வாழத்தண்டு மாதிரி ஒரு சாரமும் இல்லாத வாழ்க்கையும் வெங்காயம்னு போட்டுக்கலாம் தப்பு இல்லை உரிச்சு உரிச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்லை ஆகையினால சோபாவாக அது மாத்திரமில்லை அப்படியே அடைஞ்சுட்டாலும் நீ எப்பவும் ரெடியா இருப்ப ஒன்று எங்கிட்ட இருந்து அதை பிரிப்ப இல்லாட்டி அதுகிட்டிருந்து என்ன பிரிப்ப நீ அந்தகன் மனைவிய கணவனிடமிருந்தோ கணவன மனைவியிடமிருந்தோ டைவர்ஸ் பண்ணாமல் சேர்ந்து வாழ்ந்தாலும் வாழ்ந்தாலும் பிரிப்பார் அவர் யார்கிட்டருந்து யாரை பிரிப்பார் தெரியாது அது மாத்திரமில்லை சரி அனுபவிக்கலான்னு சொன்னால் நம்ம சக்தி எல்லாம் வீணாக போயிடுமா நம்முடைய சர்வேந்திரியானாம் தேஜகா ஜரயந்தி நம்ம உடம்பில் இருக்கிற சக்தி எல்லாம் பார்க்குற சக்தி கேட்குற சக்தி எல்லாம் விஷய சுகத்தை அனுபவிச்சா அதுவும் போயிடும் அது மாத்திரமில்லை லைஃபே வந்து ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ரொம்ப குறைச்சல் ஆதிசங்கர் சொல்கிறார் பிரம்மாவோடய ஆயுஷே கம்மிங்கிற போது நம்மளாம் எங்கேன்னு நேற்றுக்கு சொன்னார் இல்லையா இந்த பிரபஞ்சத்தில் வந்து பூமிங்கிறது என்ன மாதிரி ஒரு ஒரு காசு ஒரு ரூபா காசில் அதில் வந்து இப்போ வந்துருக்கிற சின்ன காசுன்னா இரு அந்த காசு அளவுக்கு தான் இருக்குது அதில் இந்தியா ஏதோ ஒரு புள்ளி மாதிரி இருக்குது அதில் நம்ம ஊரெலாம் எங்கே இருக்குன்னே தெரியாது இப்போ பார்த்தா சிங்கப்பூரே கண்ணுக்கு தெரியாது வேர்ல்டு மேப்பில் சிங்கப்பூர் எங்கே இருக்குன்னே தெரியாது ஆனால் சிங்கப்பூர் ஒரு ஊர் இருக்குது இங்கே ஒரு டாட்டு மாதிரி இருக்கும் எதுக்கு சொல்றேன்னா அப்படி சர்வம் ஜீவித்தம் அல்பமேவ நூறு கோடி பிரமர் நொந்தினார் சைவமட சைவ பாட்டு நூறு கோடி பிரமர் நொந்தினார் ஆறு கோடி நாராயணர் அங்கனே ஏறு கங்கை மண்ணை எண்ணில் இந்திரர் ஈடிலாதவன் ஈசன் ஒருவனே ருத்ரன் வேறு சதாசிவன் வேறு சைவ மதத்தில் ஆகையினால் நூறு கோடி பிரமர் நொந்தினார் நூறு கோடி பிரம்மா வந்துட்டு போயிட்டாரான் அப்புறம் பார்த்துங்க என்ன கணக்கு ஆறு கோடி நாராயணரும் அவுட்டான் ஏறு கங்கை மண்ணை எண்ணில் இந்திரர் கங்கை மண்ணை எண்ணினா எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு இந்திரன் வந்துட்டு போயிட்டானான் நம்மளான பிரைம் மினிஸ்டருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கும் அலைஞன் இருக்கும் என்னன்னா ஈடு ஈசன் ஒருவனே அழியாதவன் ஆண்டவன் ஒருவன்தான் ஆக ஜ அப்பி சர்வம் ஜீவிதம் அல்பமேவை இந்த வாழ்க்கை மிக மிக குறுகியது ஆகவே தவ நிறிய கீதே வாகாகா தவைவ தவ நிறிய கீதை உங்கள்கிட்டயே இருக்கட்டும் இந்த மியூசிக்கு டான்ஸு வாகனங்கள்லாம் அது உங்கள்கிட்ட இருந்தால் தான் ரொம்ப அழகு அப்படி சில பேரில் இப்படி சொல்கிறது உண்டு வேண்டாங்கிறது எப்படி சொல்கிறது அது உங்கள்கிட்ட இருந்தால் தான் நல்லாயிருக்கு வேண்டான்னு சொன்னால் அது வந்து நெ நெகட்டிவ் வேண்டான்னு சொல்லக்கூடாது வேண்டான்னு சொன்னால் நான் வேணும் கொடுக்குறேன் நீங்கள் அன்போடு கொடுக்குறேன் வேண்டான்னு சொல்கிறீங்களேன் இல்லை இல்லை அது உங்கள்கிட்ட இருந்தால் தான் தான் மெயின்டைன் பண்ணணும் அது அப்படி சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்க இல்லை இல்லை இல்லை பரவாயில்ல இல்லை நீங்கள் அது உங்கள்கிட்ட தான் இருக்கணும் உங்கள்கிட்ட தான் இருக்கணும் அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டால் இருக்கவே இருக்க தண்டம் அந்த ரிஷிகேஷில் ஒரு சுவாமிகள் பார்த்துருக்கேன் ஒரு சுவாமி இருந்தார் பக்கத்தில் அவர் பணமே வாங்க மாட்டார் யார்கிட்டையும் அந்த சுவாமி ஒருத்தரை வந்து கொடுத்தார் இல்லை வேண்டாம்ப்பா வேறு பக்கத்தில் ஆசிரமங்கள்லாம் நிறைய இருக்குது சுவாமிகள்லாம் வாங்கி தயாராக இருக்காங்க நீ அங்கே போய் கொடுன்னு ஆனால் இவர் வந்து ரொம்ப கம்பல் பண்ணார் அவர் தடி எடுத்து அடிக்க ஆரம்பிச்சுட்டார் போகிறேன் இல்லை அடிக்க போயிட்டார் தடி எடுத்துட்டார் போய் எடுத்துட்டு ஐராக்கியம் எப்படி எப்படி இருக்குது அதாவது முதல்ல சொல்லி தான் பார்த்தாது எல்லாம் அங்கேயே இருக்கு சில சமயம் என்ன பண்ணுறதுன்னா கொடுத்தா வேண்டான்னு சொல்லக்கூடாங்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா அதை எடுத்துகிட்டு இப்போ குழந்தைங்களாம் சாக்லேட் கொண்டு கொடுக்கும் நமக்கு பா சாப்பிட்ற பழக்கம் இல்லை அதுக்கு என்ன பண்ணுறதுனா கண்ணில் ஒத்திட்டு நீயே சாப்பிடுன்னு சொல்லலாம் இல்லாட்டி வச்சுருந்து வேறு யாருக்காக கொடுக்கலாம் அப்படின்னு பண்ணுறது உண்டு அது மாதிரி பண்ணலாம் சில சமயம் என்னென்னா அதை தொட்டுடுவோம் இதை தொட்டு பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஏன்னா தொ வாங்கின்ற மாதிரி ஆச்சு எடுத்துக்காத மாதிரியும் ஆச்சு அது மாதிரி இதெல்லாம் சொல்கிறான் அதனால் உங்கள்கிட்டே இருக்கட்டும் நான் வேணா தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் ஒரு அப்புறம் அடுத்தது இன்னும் சொல்கிறான் பாருங்கள் அவனுடைய வைராக்கியம் இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னு கேட்டால் ஒரு அது மாத்திரமில்லை இந்த வரம் அந்த வரந்தான் வேணும் வேணுங்கிறான் வேறு வரம் இதுக்கு சமமாக கிடையாதுங்கிறான் ஒருவேளை இவன் தெரிஞ்சுதான் சொல்கிறானா இப்போ பாருங்கள் இவனுக்கு வைராக்கியம் இருக்கு தன்னுடைய வைராக்கியம் விவேகபூர்வமானது என்று இப்பொழுது நச்சிக்கேத நிரூபிக்கிறான் என்னுடைய வைராக்கியம் வந்து ஏதோ இது வந்து அபாவ வைராக்கியம் அக்ஞான வைராக்கியம் ஸ்மசான வைராக்கியம் பிரசவ வைராக்கியம் அந்த மாதிரி வைராக்கியம் இல்லப்பா இது விவேக ஜன்யம் வைராக்கியம் வெறுப்பில்லாத பற்றின்மை விருப்பு வெறுப்பில்லாத பற்றின்மை நான் அதை விரும்பவும் இல்லை அதை வெறுக்கவும் இல்லை ஆனால் எனக்கு அது தேவையில்லை யாருக்கு தேவையோ அவங்க வச்சுக்கிட்டோம் நான் வந்து அதை வச்சுருக்கிறவங்கள பார்த்து நான் பொறாமப்பட போகிறதும் இல்லை எனக்கு அது தேவையில்லை ஆக இந்த அபாவ வைராக்கியம்னா என்னென்னா நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை வேண்டான்னா எனக்கு எனக்கு இந்த ப்ரைம் மினிஸ்டர் போஸ்ட் வேண்டாம் இன்னும் யார் கொடுக்குறேன்னா நான் வேண்டாங்கிறேன் உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னால் தானே வேண்டாங்கிறதுக்கு நான் இல்லவே இல்லை வேண்டான்னு சொல்கிறது என்ன கஷ்டம் அது அபாவ வைராக்கியம்னு சொல்லுகிறார்கள் அது ரொம்ப கொஞ்சம் சா அது அப்புறம் அஜான அஜான ஜன்ய வைராக்கியம்னு ஒன்று அது சாதாரணமாக குழந்தைங்கள்ட்ட இருக்கும் குழந்தைகள்கிட்ட என்னென்னா இப்போ வந்து குழந்தைகிட்ட போய் ஒரு விளையாட்டு சாமான் வச்சுருக்கோன்னு வச்சுக்கோ விளையாட்டு சாமான அப்புறம் ஒரு பணம் வச்சு ஒரு ஆயிரரூவா கட்டுன்னு வச்சுக்கோங்களேன் ஆயிரரூவா கட்டு விளையாட்டு பொம்மைகள்லாம் குழந்தை எதை சூஸ் பண்ணும் புரியும் பணத்தை தான் இல்லை எங்கள் வீட்டு குழந்தைங்க ரொம்ப புத்திசாலி ரூபாய்தான் சூஸ் பண்ணும் நான் அதை எடுத்துன்னு வாங்கிக்கிறேன்னு சொல்லணுன்னா அது வேறு விஷயம் பொதுவாக குழந்தையோட ஸ்வாவம் என்னது அந்த பணம் வேண்டாம் எனக்கு விளையாட்டு சாமான் தான் அந்த பணத்தை அந்த பத்து ஆயிரம் ரூபா கட்டில் எத்தனையோ குழந்தைகளுக்கு எத்தனையோ பொம்மை வாங்கி கொடுக்கலான்னு அதுக்கு தெரியாது ஆனால் அதுக்கு வந்து இல்லாட்டி அந்த பணத்தை கூட அது விளையாட்டு சாமானதான் நினைக்கும் வேணா அப்படி வேணாம் கூட நினைக்கலாம் ஆனால் அது எதுக்கு மதிப்பு கொடுக்கும் விளையாட்டு சாமானுக்கு தான் மதிப்பு தரும் அது வந்து அஜ்ஞானத்தினாலே வேண்டான்னு சொல்கிறது தெரிஞ்சு வேண்டான்னு சொல்லுற அஜ்ஞானத்தினாலே அதில் வேண்டான்னு சொல்கிறேன் அறியாமையினால வேண்டான்னு சொன்னால் நிறைய பேர் வேதாந்தத்தை என்ன சொல்கிறாங்க எங்களுக்கு வேதாந்தம்லாம் வேண்டாம் என்ன வேதாந்தம்னா என்னன்னு தெரிஞ்சால் தானே வேதாந்தத்தோட வேல்யூ தெரியாமையே வேதாந்தத்தை வேண்டான்னு சொன்னால் எப்படி சொல்றது புரிஞ்சுக்க முடியும் அதனுடைய மதிப்பு தெரியல ஆஹா வைராக்கியம் ஞா அதாவது அறியாமையினால் ஏற்படுற வைராக்கியம் பற்றின்மை அடுத்தது என்னன்னா ஃப்ரெஸ்ட்ரேஷன்னால் வர்ற வைராக்கியம் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஒன்றும் நடக்கலை சீச்சி இந்த பழம் புளிக்கும் அப்படின்ன நமக்கு ஒத்து வரல அதனால வேண்டாங்கிறேன் எனக்கு எல்லாம் அனுகூலமாக இருந்தால் ஓகே எனக்கு அனுகூலமாக இல்லை அதனால் நான் என்ன பண்ணுறேன் வேண்டாங்கிறேன் இன்னொன்று கூட சொல்லாமல் போகிறது தாற்காலிக வேறு சில பேருக்கு அந்தந்த நேரத்துக்கு ஒரு யாராவது வீட்டில் பெரிய கஷ்டம் வந்து எடுத்துன்னு எல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அவனு சொல்லிவிட்டு விடுவான் அப்புறம் ஒரு வாரம் கழிச்சே என்ன ஆகும்னா மாறிப்போயிடு சில பேர் இங்கேருந்து ரிஷிகேஷுக்கு சாமியாக போறேன்ட்டு போய் அங்கே போன உடனே எல்லாம் வேண்டாம் எனக்கு எல்லாம் வேண்டான்னு இங்கே எல்லாம் விட்டு போயிடுவார் போகிற போதே இந்த சொம்பை எடுத்து உள்ளவை ஏயே வீட்டுக்கு உள்ள வீட்டை விட்டு போகிறார் போகிற இந்த சொம்பை எடுத்து உள்ளவை பத்திரமா நீ தான் போகிற இல்லையா என் வீட்டை விட்டு போ அது பழக்கம் விடமாட்டேங்கிறது உள்ளே அப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் விட முடியல காஃபியை விட முடியல சாப்பாட்டை விட முடியல இல்லை ஒன்று அங்கே போனால் அந்த ஆசிரமத்தில் என்னென்னா மத்தியானம் ஒரு மணிக்கு இத்தினுண்டு சப்பாத்தி டால் கொடுக்குறான் யாருக்கு தாங்குவது இங்கே நம்ம காலம்புற இருந்து ரவா தோசையும் இட்லியும் இது மாதிரிலாம் சாப்பிட்டு பழகிட்டு அங்கே போய் மத்தியானம் ஆசிரமத்தில் பிக்ஷேன்னு சொல்லி ரெண்டு சப்பாத்தி எதுவும் கொடுத்தாருனா இவனுக்கு எத்தனை நாளைக்கு இருக்க முடியும் அப்புறம் அங்கே வந்து மெட்ராஸ் கஃபேன்னு இருக்கும் முடியாது அப்புறம் வந்து எல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இங்கே வந்துருப்பா அப்புறம் வந்து ஞாபகம் வரும் வீட்டு ஞாபகம்லாம் வரும் அப்புறம் உடனே ஏதோ ஒரு சௌரி அமைப்பெல்லாம் ஏற்பட்டரும் அங்கே ஒரு இதன சுவாமி ஃபைனான்சியர்ஸ் நான் பார்த்துருக்கேன் அதுதான் சொல்கிறேன் ஹரித்வாரில் சுவாமி ஃபைனான்சியர்ஸ் ரெண்டு போட்டு ருத்ராட்ச வியாபாரம்லாம் பண்ணி வீட்டுக்கு ஒரு லெட்டர் போடுவார் இங்கே நான் சௌரியமாக இருக்கேன் இங்கே அங்கே இருந்ததை விட இங்கே நல்லாவே தொழில் நடக்குது ஆகையினால நீ அப்பப்போ நானும் வரேன் நீ வந்துட்டு போ எல்லாம் பழசெல்லாம் மறந்துடுவோம் இதுக்கு பேர் தாற்காலிக வைராக்கியம் இது வந்து பர்மனண்ட்டு இல்லை கொஞ்ச நேரம் வைராக்கியமாக இருப்பார் நம்ம ஊரில் உண்ணாவிரதம் இருக்காங்க இல்லையா காலம்புற ஒம்பதரை மணிக்கு உண்ணாவிரதம் தொடங்கி மத்தியானம் பன்னெண்டரைக்கும் முடிஞ்சிடும் எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சிங்கப்பூரில் ஒரு அம்மா வந்து நான் சாப்பிட்றதில்ல இன்றைக்கி விரதம் அப்படின்னாங்க நான் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா சாப்பிட்றாங்க பழம் சாப்பிட்றாங்க அது சாப்பிட்றாங்க அது சாப்பிட்றாங்க இன்னும் சாப்பிட்றதில்ல அப்படின்னா இன்றைக்கி நான்வெஜ்ஜு சாப்பிட்றதில்ல அப்படின்னா நாங்கள் பிறந்ததுலேருந்தே விரதத்தில் தான் இருக்கோம் பிறந்ததுலேருந்தே நாங்கள் விரதத்தில் தான் இருக்கோம் ஆஹ இவனுக்கு இருக்கிற வைராக்கியம் என்னென்னா எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப நாளைக்கு அது முடியாது அர்த்தா நாம் ஆர்ஜனே துக்கம் ஆர்ஜிதா நான் சரக்ஷனே நாசே துக்கம் எயே துக்கம் கிமர்த்தம் துக்க பாஜனம் ஆக என்னால் சம்பாதிக்கிறதும் கஷ்டமாக இருக்குது சம்பாதிச்ச கஷ்டமா இருக்குது செலவு பண்ணாலும் கஷ்டமாக இருக்குது எவனா தூக்கிட்டு போனாலும் கஷ்டமாக இருக்குது அதை விட்டு நாம போகணுமேனும் கஷ்டமாக இருக்குது அதனால் எதுக்குப்பாக இதை இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி விவேக்கத்தினாலே அவனுக்கு வைராக்கியம் இருக்குங்கிறத எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்க நம்ம நினச்சின்னு இருக்கோம் சின்ன பையன் இன்றைக்கி தான் இதுலையோ எனக்கு கேள்விப்பட்டேன் யாரோ சின்ன பையன் ஆறு வயசுலையே ஆறு வயசோ ஏழு வயசுலையோ சட்ட நுணுக்கங்களெல்லாம் அவ்வளோ பேசுகிறானோ சட்ட ப்ராடிஜி சட்ட நுணுக்கங்களை பற்றி அவ்வளோ சொல்கிறானோ அதனால் இப்போ அவன் ஏதோ ஒரு அசம்பிளியில் அவனை கூப்பிட்டு அவனுக்கு ரெ மரியாதையெல்லாம் பண்ணியிருக்காங்க சொல்றோம் கோோபனிஷத்தை படிப்போம் அடுத்த மந்திரம் நவித்தர் மனுஷமே வித்தமதாட்சே ஜீவிஷ்யமோ யாவதீஷிஷ்வம் வரஸ் மெ வணீய ந வின தப்பணீயோ மனுஷமே வித்தமிராட்சே ஜீவிஷ்மோ யாவதீஷிஷியசி ஃபம் வரஸ் மே வரணீய சேவைய வைராம் எதோ அறியாமையினாலேயோ இல்லாதையினாலேயோ ஏற்படலை ஏதோ தற்காலிகமானதில்லை எனக்கு இருக்கிற வைராக்கியம் அவன் நிரூபிக்கிறான் விவேகஜன்ய வைராக்கியம் என்ன எப்படி சொல்கிறா பாருங்கள் இந்த இதெல்லாம் ரொம்ப அற்புதமான மந்திரங்கள் இந்த மந்திரங்கள்லாம் ரொம்ப ரொம்ப அழகான மந்திரம் சொல்கிறாங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் மனுஷ வித்தேன ந தற்பணியகா மனிதன் பணத்தினால் திருப்திப்படுத்த முடியாதவன் பணத்தைக் கொடுத்து மனுஷனை திருப்திப்படுத்துறதுங்கிறது நடக்காது ஆசைக்கு ஓர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆடிடனும் கடல் மீதிலே ஆணை நினைவர் அழகேசன் நிகராக அம்பன் மிக வைத்த பேரும் நேசித்து ரசவாத வித்தைக்கு அலைந்திடுவர் நெடுநாள் இருந்த பேரும் நிலையாகவே இனும் காயகல்பம் தேடி நெஞ்சு புண்ணாவர் எல்லாம் யோசிக்கும் வேளையில் பசிதீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும் ஆ எவ்வளவு கொடுத்தாலும் சரி ஒரு காலத்திலெல்லாம் வந்து இந்த கரப்ஷனில் லஞ்சம் வாங்கிறதுங்கிறது என்ன பிரே பிரைபாது அந்த வாங்குறதுங்கிறது ஒரு காலத்தில் குறைச்சலாக இருந்தது அது வெக்கமேறப்படுவாங்க இப்போ எவ்வளோ வேணாலும் ஓப்பனாக வாங்கினோம் சர்வசாதாரம் வாங்கிட்டு இருந்தாங்க அது வந்தாலும் அவ்வளோ வாங்கினாலும் திருப்தி வர மாட்டேங்குது எல்லாத்துறையிலும் இப்படி இருக்குது ஆனால் எத்தனை இருந்தாலும் சரி பணத்தால் என்னெல்லாம் வாங்க முடியாதுன்னு பார்க்கணும் பணத்தால் சாபத்தை எடுக்க முடியுமா பணத்தால் இளமையை வாங்க முடியுமா பணத்தால் இளமையை வாங்க முடியுமா பணத்தால் தூக்கத்தை வாங்க முடியாதுங்கிறாங்க பணத்தால் அன்பை வாங்க முடியாது பணத்தால் சாவத்தை எடுக்க முடியாது பணத்தால் இளமையை வாங்க முடியாது ஆனால் இன்னொன்று மனசில் வந்து எப்போ பார்த்தாலும் இந்த ஏழு ஜாடி தங்க கதை தான் ஏழு ஜாடி தங்க கதை தெரியுமோ தெரிஞ்சவங்கள்கிட்ட கெளுமும் வித்தேன மனுஷணியஹா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல சொல்லிவிடுறேன் ஏழு ஜாடி தங்கம் எல்லாேருக்கும் தெரியுது ராமகிருஷ்ண பிரமோசருடைய ஃபேமஸ் கதை ஒருத்தனுக்கு பிசாச்சை வந்து சொல்லி எடுத்த உனக்கு ஏழு ஜாடி தங்கம் வேணுமானு கேட்டுவிடுத்து எப்படி கேட்டது எங்கே கேட்டது எப்போ பார்த்தது எல்லாம் கேட்க வேண்டாம் ஒரு ஊரில் ஒருத்தன் இருந்தான்னு கதையெல்லாம் நான் சொல்ல போகிறதில்ல ஒருத்தனுக்கு ஒரு பிசாச்சு கேட்டுது ஏழு ஜாடி தங்கம் வேணுமான்னு இவன் என்ன பண்ணான் ரெண்டு மூணு தரம் கேட்டவுடனே வேணும்னுட்டான் வீட்டுக்கு போய் பார்த்தா வீட்டில் வந்து ஒரு ரூமில் வந்து ஏழு ஜாடியில் தங்கம் இருக்குது ஏழு ஜாடியில் ஆறு ஜாடி நிரம்பி வழியிறது ஏழாவது ஜாடியில் கழுத்தளவுக்கு இருக்குது சே கொடுத்தது கொடுத்தது ஏழாவது ஜாடி ரொப்பி கொடுக்க முடியாது அப்படின்னு அவனுக்கு தோணும் அந்த ஏழாவது ஜாடியை நிரப்புறத்துக்காக ராஜா கிட்ட சம்பளத்தை கூட்டி கேட்டான் அவர் கொடுத்தார் அப்புறம் இவனுடைய சொத்தலா சொத்தலா இது நகையை மனைவியோட நகை எல்லாத்தையும் பண்ணி போட்டு பார்த்தான் அப்போ ரொம்பல அவனால் விட முடியல சாப்பாட்டை குறைச்சி போட்டு பார்த்தான் ரொம்பவே மாட்டேங்குது அப்புறம் ராஜா கூப்பிட்டு கேட்டானான் என்னப்பா பிசாஜ் ஏதாவது ஏழு ஜாடி தங்கம் கொடுத்துதான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்னா அப்படி இருந்தால் அது வா அப்படி இருக்கிறோம் தான் இப்படி ஆவான்னா ஆள் இப்படி ஆகிட்டான் அப்படி முதல்ல அந்த பிசாஜுக்கிட்ட அதை கொடுக்க வச்சு கொடுத்துரு இல்லாட்டி நீ செத்தே போயிடுவேன் அப்படின் அதாவது நிரப்ப முடியாது எவ்வளோ வந்தாலும் போராது பணம்னால் பிணமும் வாய் திறக்கணும்னு தான் சொல்கிறோம் இல்லையா ஆக அது ரொம்ப முக்கியம் பணத்தால் சந்தோஷத்தை வாங்க முடியாது பணத்தால் அறிவை வாங்கிட முடியாது ஒன்றும் பண்ண முடியாது பணம் போகணும் இப்போ அடுத்தப்பில் அவன் சொல்லப்போகிறான் பாருங்கள் இங்கே வந்து உங்கள்கிட்ட பணம் வாங்கிறதுக்காக நான் வந்தேன் கேட்க போகிறேன் உங்கள்கிட்ட பணம் வாங்கிறதுக்கு நான் இங்கே வந்து உங்ககிட்ட பணம் வாங்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது இங்கே வந்திருக்கேன் உனக்கு சர்வீஸ் பண்ணுதான் எங்கள் அப்பா அனுப்பிச்சார் நீ திரும்பி போகணும்னு சொன்னேன் எனக்கு வரம் கொடுத்த நானும் சரி திரும்பி போகலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்போ கேட்க வந்ததோ வந்தோம் நம்ம நல்ல நல்ல ஒரு வரத்தை கேட்போன்னு சொல்லி ரெண்டு வரத்தை கேட்டுட்டு மூணாவது வரம் இதை கேட்டிருக்கேன் எனக்கு பணம் தேவையில்லை எனக்கு அந்த ஞானந்தான் வைராக்கியத்தை சொல்கிறான் அது மாத்திரம் இல்லை பணம் வாழ்க்கைக்கு தேவைதான் ஆனால் அது சந்தோஷத்தை கொடுக்காதுங்கிறது உண்மை பணத்துக்கு லிமிட்டேஷன் இருக்குது பணத்துக்கு வரையறை இருக்குது ஒரு அளவுக்கு மேலே அதனால் நமக்கு கொடுக்க முடியாது மேல் மனசுக்கு வேணால் சந்தோஷத்தை கொடுக்கலாம் நடுமனசுக்கு ஆழ்மனத்துக்கு சந்தோஷத்தை கொடுக்குற சக்தி பணத்துக்கு கிடையாது பணத்துக்கோ பதவிக்கோ உறவுக்கோ கிடையாது சொல்கிறாங்க இல்லையா வாட் ஐ ஹேவ் அது வந்து ஹாப்பினஸுக்கு காரணம் இல்லையா வாட் ஐ ஹேம் நான் என்ன வச்சிருக்கேங்கிறத பொறுத்து எனக்கு சந்தோஷம் கிடையாது நான் எப்படி இருக்கேங்கிறத பொறுத்து எனக்கு சந்தோஷம் வாட் யூ ஹாவ் நீ எத்தனை வச்சிருக்கியோ அதுக்கு தகுந்த சந்தோஷம் கூடும் நீ எப்படி உன்னை வச்சுக்கிறையோ அதை பொறுத்து உன் சந்தோஷம் கூடும் ஆக நம்ம வைத்து கொண்டிருக்கிற பொருளை வச்சு நமக்கு மகிழ்ச்சிங்கிறது கிடையாது சொல்லப்போனால் அதனாலேயே துன்பங்கள் அதிகமாகலாம் அதிகமாகலாம் ஆகும் நான் சொல்கிற கிருஷ்ணர் சொல்கிறார் அனித்யம் அசுகம் லோகம் ஏஹி சம்ஸ்பர்ஷா போக துக்கயோனயே ஆத்தியந்த வந்த கௌந்தேய நதேஷு ரமதே புதா ஆ நிறைவு ஏற்படவே ஏற்படாது சொல்கிறேன் பணத்தினால நீங்கள் எல்லாம் போட்டுக்கலாம் பணமும் எதுவும் சிக்கி பாதுகாப்பு கொடுக்குமா பணத்தினால் ஒருத்தன் தன்னை காப்பாற்றிக்க முடியுமா இந்த நாட்டில் ஒரு பிரைம் மினிஸ்டரை கூட காப்பாற்றுறதுக்கு இருந்த ஆளே இப்போ சம்பளம் அப்படி இருக்கிற போது எப்படி பண்ண முடியும் பணத்தால் பாதுகாப்பை வாங்க முடியாது பணத்தால சந்தோஷத்தை வாங்க முடியாது பணத்தால் பிறருடைய அன்பை வாங்க முடியாது உன் பணத்தால் முடியாததெல்லாம் என்னன்னு பார்க்கணும் ஆனால் புரிஞ்சு வாழ்க்கையை புரிஞ்சுனா சந்தோஷமாக இருக்கிறான் ஆ அப்படி பார்த்தா பணத்தால் தான் நிம்மதியாக இருக்கணும்னா ஏழைலாம் நிம்மதியாகவே இருக்க முடியாது சிரிக்கக்கூட முடியாது ஏழைகள்லாம் ஏழைகள்லாம் சிரிக்கவே முடியாது அவன் சிரிக்கிறானே அப்போ பணம் இல்லாமல் சிரிக்கிறான் இப்போ பணக்காரன் வந்து என்னென்ன கம்ஃபர்டபிளியாக அன்காப்பின்னா வசதியாக துக்கப்படுறான்னா இப்போ என்ன புடவைக்கு பஞ்சமாக நகைக்கு பஞ்சமாக சந்தோஷமாக இருக்கோமாண்ணா சனி தேச என்ன சொல்கிற அப்புறம் வித்தேன மனுஷா ந தர்ப்பணியஹா மனுஷா வித்தேன பணத்தினால் வித்தம் வித்தம்னு வித்திகின்னு நிறைய பேர் கேட்குறாங்க நான் வித்தியைன்னு சொல்கிறேன் தட்சிணா ஸ்ரீதட்சிணாமூர்த்தி சுதேசிகேந்திரம் துவைபாயனம் சூத்திரிருத்தம் முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷியகிருத்தம் யதீந்திரம் மத்ஷிகஞ்சாபி नमामि வித்தியை இதை கம்போஸ் பண்ணது பரமார்தான சுவாமிஜி இந்த ஸ்லோகத்தை வித்தியை வித்திஹி அப்படின்னா ஞானம்னு அர்த்தம் வித்திஹி அதனுடைய சதுர்த்தி விபக்தி வித்தியை ஆகையினால இது இப்போ சொல்லிவிட்டேன் இப்போ தர்ப்பணியாக இது ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான் பொன்னெழுத்துக்களில் பொறிக்க வேண்டிய வாச்சகம் பணத்தால் மனிதன் திருப்தி அடைய தர்ப்பணம்னா தர்ப்பணீயா தர்ப்பணியாகனா திருப்திப்படுத்த முடியாது அதனால்தான் வாத்தியார்லாம் வீட்டில் என்ன சொல்கிறோம் தெரியுமோ வைதிக கர்மா என்ன பண்ணாலும் வாத்தியார் எத்கிஞ்சித் எத்கிஞ்சித் தட்சிணாம் எதோக்தட்சிணாமிவ சுவீகிருத்திய இது முதல்ல சொல்கிற போதே அசேஷே ஹே பரிஷத் பாதமூலே மைய சமர்தம் இமாம் சௌவர்ணீம் சௌவர்ணிம்னா தங்கம் அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுங்க ஆனது அசேஷே ஹே பரிஷத் பவத் பாதமூலே மைய சமர் இமா சௌவர்ணீம் தஷிணாம் எத்ஞ்சி தட்சிணாமிவிஞ்சி தட்சிணாம் எதோஷிணாமிவ தாம்பூலஞ்சீகிருக்க என்ன அர்த்தம் சாஸ்திரத்தில் சொன்ன தட்சிணையாக நினச்சிக்கோங்கோ சாஸ்திரத்தை நிறைய சொல்லியிருக்கலாம் எனக்கு இவ்வளோதான் சக்தி கொடுக்குறேன் அதுக்கப்புறம் சொல்லிவிட்டு என்ன பண்ணணும்னா அக்ஷதையை போட்டு வாத்தியாரிட்டேன் திருப்தோபவ திருப்தோபவ திருப்தோபவ இருக்கா இல்லையா வைதிக கர்மாவில் அவன் சொல்லணும் அழுதுண்டாக சொல்லணும் திருப்தோஸ்மி திருப்தோஸ்மி திருப்தோஸ்மி சொல்லி இன்னைக்கு வைதிகத்தில் கர்மாவில் இருக்குது வாத்தியாருக்கு அர்த்தம் தெரியுறதா யஜமானனுக்கு தெரியுறதா எனக்கு தெரியாது சொல்லணும் இந்த வார்த்தையே மூணு தடவை வேற சொல்லணும் ஏன்னா ஒரு தடவை சொல்லி காதில் விழாமல் போயிடுதுன்னு என்ன இல்லை இல்லை இல்லவே இல்லை கடவுள் அது மாதிரி இதையும் சொல்லணும் திருப்தோபவ திருப்தோபவ திருப்தோபவ் அது பகுவச்சனமாக இருந்தா திருப்தாஸ்மஹா திருப்தாஸ்மஹா சொல்லியான் அதனால இதெல்லாம் பெரியவங்கெல்லாம் தெரிஞ்சுதான் வச்சுருக்காங்க தர்ப்பணியாகனா என்ன தர்ப்பணம் பண்ணுறதுன்னு அர்த்தம் நம்ம என்ன பண்ணுறோம் பணத்தை வச்சு ஒரு லட்சம் தற்பயாமி ரெண்டு லட்சம் தற்பயாமி மூணு லட்சம் தற்பயாமி திருப்தியதா திருப்தத திருப்ததா சொல்ல வேண்டியதாக தற்பையாமி நம்ம என்ன பண்ணுறோம் நேத்திரம் தற்பையாமி ஸ்ரோத்ரம் தற்பயாமி டிவி துவாரா நேத்திரம் தற்பயாமி மியூசிக் துவாரா ஸ்ரோத்திரம் தற்பையாமி அல்வா துவாரான் ஜிஹ்வாம் தற்பயாமி சொல்ல வேண்டும் துவச்சம் தற்பயாமி இது எதில் இருக்குதுன்னு கேட்டுவிடுவாங்க நம்ம சாஸ்திரத்தில் இருக்குது ஆதித்யம் தற்பயாமி சோமன் தற்பையாமி சொல்லிகிட்டு எல்லாம் முடியாதுன்னு சொல்கிறேன் நான் கொஞ்சம் வளவலான்னு சொல்கிற மாதிரி தோணலாம் ஆனால் விஷயம் தான் மனுஷ வித்தேன்தற்பணியா வித்தேன மனுஷியா ந தற்பணியா கர்மணி பிரயோகம் வித்தேன மனுஷற்பணியா முடியாது அதுபோ நான் சொல்றேன் அடுத்தது பாருங்க துவாம் அத்ராட்சே வித்தம் லப்ஸ்யாமஹே உன்னை பார்த்தாலே இப்ப நீ என்ன அனுப்புற போது சும்மாவா அனுப்ப போற எப்படி பாருங்க நாங்கள்லாம் எங்களெல்லாம் சும்மாவாக நீங்களும் சும்மாவாக என்ன எங்கன்னு என்ன பார்த்துட்டு நமஸ்காரம் விட்டால் போல் அப்படி நான் சொன்னேன்னு வச்சுங்களேன் அது புரிகிறதுன்னு அர்த்தம் புரியுறது சுவாமிஜி என்னென்னு புரியிறது எங்களுக்கெல்லாம் புரியுது நீங்கள் விவரமாக சொல்லணும்னு அவசியம் இல்லை நீங்கள் உபநிஷத்தில் மந்திரம்தான் புரிய மாட்டேங்கிறது இதெல்லாம் இதெல்லாம் நன்னாவே புரியறது வந்து அவன் கேட்குறான் அதாவது நீ என்ன சும்மாவாக அனுப்ப போகிற இதாக கொடுத்து தான் அனுப்ப போகிறேன் ஆனால் ஒன்று அதனால இந்த வரத்தை விட்டு கொடுக்க நான் முடியாது அவர் யமதர்மராஜா என்ன சொல்கிறாருன்னா சாய்ஸ் கொடுக்குறார் உனக்கு இது வேணுமா அது வேணுமா அதுதான் சாய்ஸ் அவன் எதை சூஸ் பண்ணுறான் பாருங்களேன் நம்மளா இருந்தால் எதை சூஸ் பண்ணுவோம் இப்போ இதை கொடுங்கோ அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இதை நான் பெருக்கி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டோ அப்புறம் அதை வாங்கிக்கிறேன் இது வேணும்னா அதை விடு அது வேணும்னா இதை விடு சுகார் சேத் தஜேத் வித்யாம் வித்யார்ச்சியும் சேத் திஜேத் சுகம் அது ரொம்ப அழகாக சொல்கிறேன் அது மாத்திரமில்லை நாங்கள் ஊருக்கு போன உடனே ஊருக்கு போன உடனே நான் வந்து யம பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னாலே போகிறோம் நிறைய பேர் எனக்கு தட்சணை கொடுத்துருவோம் இதெல்லாம் நான் சேர்ந்துட்டு இருக்கேன் இந்த புஸ்தத்தில் இல்லை ரிட்டன் ஃப்ரம் யூகே யூகேன்னா உத்தரகாசி இல்லாட்டி ஒய்யல்னு போடுங்க யமலோகா அங்கேருந்து வந்துவிட்டார் வந்தவுடனே அவருக்கு வேண்டியதை எல்லோரும் பண்ணுவாங்க நாங்கள் போய்ட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னால் கொடுக்கவும் மாட்டாங்க ஆக உன்னை பார்த்ததுனாலேயே எங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும் இவ்வளோ பெரிய தேவத்தை ஈஸ்வரனையே பார்த்துருக்கேன் யமதர்மராஜனை பார்த்துருக்கேன் வைவஸ்வத்தனை பார்த்துருக்கேன் எனக்கு பணத்துக்கு என்ன குறைவு வரும் ஆகையினால் அதுக்கெல்லாம் குறவே இல்லை ஆகையினால் சாதாரண அல்ப வஸ்துவை கொடுத்து உயர்ந்த வஸ்துவை கொடுக்காம என்னை ஏமாற்றக்கூடாது அது மாத்திரம் இல்லை இன்னும் சொல்கிறான் நீ கொடுக்குறேன்னு சொல்கிற வஸ்துக்கள் எல்லாம் திருப்தியை பூர்ணமாக எவ்வளோ கொடுத்தாலும் இவ்வளோ தான் கொடுத்தார் எமது ராமராஜா இன்னும் கொஞ்சம் கூட கொடுத்துருக்கலான்னு தோணும் அப்புறம் அடுத்தது என்னதுன்னா உன்னை பார்த்ததுனாலேயே எங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் உன்னோட அனுகிரகம் போகும் அது அது மாத்திரம் இல்லை சுவாமி சித்மான் சுவாமி தான் இதை சொல்லுவார் இதெல்லாம் நாங்கள் எஃபர்ட் எடுத்து அடையக்கூடிய விஷயம் இந்த ஆத்ம தத்துவந்தான் எங்களுக்கு தானாக தெரியாது இன்னொருத்தர் சொல்லிக் கொடுக்கும் இது நான் நானே போய் ஒர்க் பண்ணி சம்பாதிச்சுப்பேனே இது என்ன நீ கொடுக்குறது அப்படியும் அர்த்தம் இருக்கு அது மாத்திரம் இல்லை ரொம்ப நாளைக்கு நான் உனக்கு வாழ்க்கையை கொடுக்குறேன்னு சொல்கிறேன் அதுவும் நீ தர வேண்டிய அவசியம் இல்லை உன்னை பார்த்ததுனாலேயே நீ இருக்கிற வரைக்கும் நாங்களும் இருக்கத்தான் போகிறோம் ம் யாவது ஈஷிஷி தாவத்து வயம் ஜீவிஷியாமஹா பகுவச்சனத்தில் போடுறான் ஜீவிஷ்யாமஹா உன்னை பார்த்துட்டாலே இறைவனே நீ வந்து ஒரு கடவுள் நீ தேவலோகத்தில் நீ இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறவன் நீ இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு ஆயுசுக்கு என்ன குறைச்சல் ஆகையினால இதெல்லாம் எனக்கு வேண்டாம் மே எனவே மே வரணீயா வரஹா சஹாயேவ அதுதான் எனக்கு வேணும் என்னால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய வரமானது அதுதான் எது ஆத்மவித்யதான் வேற நான் தேர்ந்தெடுக்க விரும்பவில்லைன்னு அறிவுபூர்வமாக சொல்லிவிட்டான் விவேகஜன்ய வைராகியம் எவ்வளவு கிளாரிட்டி பாருங்கள் தெளிவு பாருங்கள் அவனுக்கு அடுத்த மந்திரம் இன்னும் மேலே சொல்கிறாங்க அஜீர்யதா மமிர்தா ஜீரியன்மர்வஸ் அயன் வணரத்து பிரமோதான் அதிர் ஜீவி கோ ரமேத்தமே ஜீரியமர்வான அபித்தியாயன் வர்ணரதி பிரமோதான் அதிதீர்கே ஜீவிதே கோரமேத இங்கே இன்னும் மேலும் கருத்தை சொல்கிறான் ஜிகேத இந்த பாரு எங்கள் ஊரில் கிடைக்கிற சாமான் இங்கே வேண்டாம் நாங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு தேவையானது நாங்கள் சம்பாதிச்சுக்க முடியும் இந்த ஆத்ம வித்தியக்கு சொல்லித்தரத்துக்கு நீ தான் சரியான ஆள் ஏன்னா நீ மரணத்திற்கு மரணத்துறையின் தலைவனாக இருக்கிறாய் எனவே நீதான் பொருத்தமான ஆள் நீ என்ன என்ன அசைச்சாலும் நான் அசையமாட்டேன் எம்ஹி நவ்யந்தே தேருஷம் புருஷ ரிஷப சமதுக்க சுகம் தீரம் சோமிருதத்வாய கல்பத்தே ி அசக்க முடிய ரொம்ப ஒரு நியாயம் சொல்கிறா பாருங்கள் ஜீரியன் மத்திய கவஸ்தீரியமீரியதம் அமிர்தநேத்திய வர்ணர்திமோதான் பிரஜானன் அபி அதிதீர் ஜீவித்தோ ரேத்த அஸ்திரம் விரணீத்தே கதம் விரணீத்தேன்னு சேர்த்துக்கணும் சப்ளை பண்ணிக்கணும் அதில் இல்லை இந்த உங்கள்கிட்ட புத்தகத்தில் அண்மையும் இருக்கு பார்த்துக்கும் என்ன சொல்கிறான் கொதஸ்தகா ஜீரியன் மர்தியா கொதஸ்தஹான்னு பூமியில் இருக்கிறவன் அர்த்தம் இந்த மண்ணுலகில் இருக்கிறவன் கூன்ன பூமி அதா கீழே இருக்கிற பூமியில் இருக்கிறவன் அர்த்தம் ஏன்னா இவன் மேல் இருக்கான் அதனால் கீழ்லோகிறான் கீழே இருக்கிற பூமியில் இருக்கிற நாங்கள் நாங்கள்னா என்ன கொதஸ்தகா மர்த்தியகா பூமியில் வாழ்கிற பூமியில் வாழ்கிற அழியக்கூடிய உடம்ப உடைய நாங்கள் ஜீரியன் மர்தியகா ரெண்டு சொல்கிறான் வயசான காலம்னு ஒன்று அனுபவிக்கிறோம் நாங்கள் வயோஹானிங்கிற சங்கராச்சாரியர் எங்களுக்கு முதுமைன்னு ஒன்று இருக்குது ஜீரியன் மர்தியகான்னா முதுமை மர்த்தியாகனா சாக போச்சு அழியும் உடலை உடைய முதுமையையும் அழியும் உடலையும் உடைய பூமியில் இருக்கின்ற மனிதன் இப்போ நான் எங்க வந்திருக்கேன் உங்களுக்கெல்லாம் முதுமை உண்டோ யமதர்மராஜாட்ட கேட்குறான் உங்களுக்கெல்லாம் ஜராவஸ்த உண்டோ கிடையாது நீங்களாம் அஜராகா ஆகினால் உங்களுக்கு ஜராவஸ்த கிடையாது அது மாத்திரமில்லை உங்களுக்கு சாவும் கிடையாது சாவுன்னா ஞாபகம் எங்களோட கம்பேர் பண்ணால் உங்களுடைய வாழ்க்கை நீண்ட காலம் இருக்குது அஜீரியத்தாம் அமிர்தானாம் உபேத்திய நான் எங்கே வந்திருக்கேன் பூலோகத்துலேருந்து வந்திருக்கேன் எங்களுக்கெல்லாம் வந்து ஓல்டேஜ் உண்டு முதுமை உண்டு அது மாத்திரமில்லை இந்த உடம்பும் செது போயிடும் சீக்கிரம் ஆனால் நான் வந்திருக்கிற இடம் இங்கே தேவலோகம் யமலோகம் யமலோகங்கிறது தேவலோகத்தில் ஒரு ஏரியா ஒரு அரண்மனை மாதிரி பார்த்தேனான்னு கேட்கக்கூடாது அங்கே வந்துருக்கோம் தேவலோகத்தில் யமனுடைய அரண்மனைக்கு வந்துருக்கேன் உங்களுக்கெல்லாம் வந்து முதுமை ஓல்டேஜே கிடையாது அது மாத்திரமில்லை உங்களுக்கு ஷாவும் கிடையாது ஜாமம் வச்சுக்கணும் ரிலேட்டிவ்லி ஆபேக்ஷிகமாக அமிர்தத்துவம் இருக்குது அப்பேற்பட்ட உங்கள்கிட்ட வந்து பிரஜான பிரஜானன்னா அவர்களிடம் பிரஜானனுங்கிற வார்த்தைக்கு சங்கராச்சாரிய சொல்கிறார் உபகமிய ஆத்மனா உத்கிருஷ்டம் பிரயோஜனாந்தரம் பிராப்தவியம் தேபியா பிரஜானன் வந்து எதை கேட்கணுமோ அதை கேட்கணும் பிரகர்ஷேன ஜானன் நன்றாக தெரிஞ்சு ஆத்மா உத் தனக்கு எது ரொம்ப உயர்ந்த பிரயோஜனமோ அதை கேட்கணும்னு தெரிஞ்சின்னு இருக்கிறவனுக்கு அப்படி இருக்கிற எனக்கு அது எப்படி நாம் கேட்போம் அதாவது வேறு ஏதாவது பிரார்த்திப்போமா வேற எந்த வரத்தை கேட்போம் அப்புறம் வர்ணரதி பிரமோதான் அபித்தியாயன்னு வர்ணரதி பிரமோதான்னா வர்ணன்னா தேவலோக பெண்கள் தேவலோக பெண்கள் வர்ணகா வர்ணஹான்னா பொருளினுடைய தன்மை பொருளினுடைய தன்மை ரதி, அது அனுபவிக்கிறதுனன்னா வஸ்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பொருள்கள் பல்வேறு வகையான பொருள்கள் ரத்தின்னு சொன்னால் அதோட சேர்ந்துருக்கிற சம்பந்தம் அதனால் ஏற்படுற சந்தோஷம் பிரமோதான் ஆக பொருள்களோடு இந்திரியங்கள்லாம் சம்பந்தம் வைக்கிறது அதனால் ஏற்படுற சந்தோஷம் சொல்லப்போனால் விஷய சுகம்னு அர்த்தம் விஷய சுகம் விஷய சுக்கத்தை அபித்தியாயன்னு நன்கு சிந்தித்து பார்த்தால் அதான் திரும்ப திரும்ப அதே தான் எல்லாம் நம்மளுடைய இந்திரியங்களை எல்லாம் இது பண்ணோம் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது இதெல்லாம் அபித்தியாயன்னு அதிதீர்கே ஜீவித்தே கோரமே த கால வாழ்க்கையில் யாருக்கு தான் விருப்பம் ஏற்படும் என்ன இதெல்லாம் வந்து எப்போ பார்த்தாலும் அவஸ்தையாக இருக்குது இந்த அவஸ்தையோடு வாழ்கிறது வாழ்க்கையாக இது இது சங்கராச்சாரியோட் பண்றது அதிதீர்கீவி கால வாழ்க்கையை எவன் தான் விரும்புவான் நீண்ட கால வாழ்க்கையை யார் மகிழ்ச்சி அடைவான் அபித்தியன் வர்ணரதி பிரமோதான் வர்ணரதி பிரமோதான் அபித்திய அதிதீர்கீவி கோரமேத யார் சந்தோஷப்படுபான் உங்ககிட்ட வந்த விஷயம் வந்து ஆத்மஜானத்தக்காக தான் கேட்க போறேன் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற அடுத்த மந்திரம் முடிக்கப்போகுது எஸ்மிதம் விச்சிகிச்சி மருத் யாம்பரா மகதி ப்ரூஹி நோய்கூடமனு பிரவிஷ்ட நானியம்மா எதம் விச்சிகிச்சம் பராய மகிணூமவிம் தேத்தீத்த ஹே மிருத்யோ நகா தத் புரூஹி ஹே மிருத்யோ நகான்னு பகுவட்சணத்துலேயே போடுறாருங்க ஒருத்தந்தான் இருக்கான் நான் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாம் வந்து முமுட்சுக்களுடைய ரெப்ரசென்டேட்டிவ் உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்களுடைய பிரதிநிதி ஆகம் அப்படின்னு அர்த்தம் வருகிறது கொடுக்கறது ஹே மிருத்யோ நகா தத்கி மே தத்ரூகின்னு கூட சொல்லலை நகா தத் புரூகி எங்களுக்கு சொல்லு உபதேசம் பண்ணு என்னத்தை உபதேசம் பண்றது இவரே சொன்னார் இல்லையா தேவை ரத்ராப்பி விசிகித்சிதம் ஆரம்பமாருங்க ஏஎம் பிரேத்தே விசிகித்ஸா தேவை ரத்ராபி விசிகித்சிதம் தேவை ரத்ராப்பி விசிகிச்சிதம் கில ஆக இந்த விசிகிச்சிதம்னா சம்சயாஸ்பத விஷய சந்தேகத்துக்குரிய விஷயம் என்ன சந்தேகத்துக்குரிய விஷயம் இந்த உடம்பு செத்து போன பிறகு ஆத்மா இருக்கா இல்லையா தான் கேள்வி சம்சய ஆத்மா அஸ்தித்வே சம்சய ஆத்மா அஸ்திவா நவா தேகவியரித்த ஆத்மா அஸ்திவா நவா சயய எஸ் விச்சித்சந்தி ஜன பண்ணணும் சர்வே ஜன அப்படி எஸ் எஸ் விஷய எஸ் விச்சிகித்சம் அப்படின்னு ஒரு சங்கரபாஷ் வருது இது விச்சித்சம் விச்சிகினம் ஆமா இது இந்த நீங்கள் வந்து இது இமம் ஆத்மானுந்தானே வரணும் இது வந்து புல்லிங்கமாக இருக்கேன் அப்படின்னா ஆத்ம விஷயம் ஆத்மவஸ்து அப்படி போட்டுனா பரவல் ஆத்மவஸ்து விஷயே ஆத்மவஸ்து விஷயே விசிகிச்சி ஜனங்கள்னால் இதை குறித்து சந்தேகப்படுகிறார்கள் அது மாத்திரம் இல்லை எத்து சாம்பராயே மகதி எத்து மகத்தி சாம்பராயே சாம்பராயன்னா ஆத்ம விஷயந்தான் பரலோக விஷயங்கிறார் சாம்பராயே பரலோக விஷயம்னா இந்த இடத்துல ஆத்ம விஷயம் மிகச்சிறந்ததான இந்த ஆத்ம விஷயத்தை எங்களுக்கு உபதேசம் பண்ணு நகா புரூகி மகத்தினா சிறந்த மேலான உயர்ந்த இந்த ஆத்ம விஷயத்தை எங்களுக்கு உபதேசம் பண்ணு மகதி ப்ரூஹி அது மாத்திரமில்லை அயம் வரஹா கூடம் அனுப்பிரவிஷ்டா இந்த வரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கூடம் அனுப்பிரவிஷ்டா அயம் வரஹா யோயம் வரஹா அந்த யோயங்கிறது அது பிரயோகம் அப்படி இன் அந்த இந்த அப்படின்லாம் சொல்கிற மாதிரி யோயம் கூடம் அனுப்பிரவிஷ்டா வரஹா அயம் வர கூடமனுப்பிரவிஷ்டா அது ஃபுல் ஸ்டாப் இந்த வரமானது நான் கேட்குறதுங்கிறது கூடமானது நிறைய பேருக்கு ஆத்மா இருக்கா இல்லையா இருக்குன்னு சொல்கிற கட்சியிலேயே ஆத்மாவை வந்து தேகாத்மவாதம் இந்திரியாத்மவாதம் பிராணாத்மவாதம் மன புத்தியாத்மவாதம் சூன்யாத்மவாதம் அவரை வந்து ஆத்மா இப்படிலாம் ஆத்மாவை பற்றி நிறைய அபிப்பிராயங்கள்லாம் இருக்குது ஆத்மா கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிற கருத்துக்கள்லாம் இருக்குது ஆக ஆஸ்திக மதங்கள் நாஸ்திக மதங்கள் ஆத்மா அனுரூபமாக இருக்குது ஆத்மா அனுரூபமாக இல்லை எல்லாம் பிரம்மசூத்திரத்தில் விசாரம் பண்ணப்பட்டிருக்கு ஆக இந்த ஆத்மாவனுடைய ஸ்வரூபம் என்ன ஒரு ஒருத்தரும் அபிப்பிராயம் சொல்கிறார்கள் அதனால் சொல்கிறார் கூடம் அவரும் சொல்லப்படுறாரு பின்னால தம் துர்தர்ஷம் கூடம் அனுப்பிரபிஷ்டம் பின்னால சொல்லப்படுறார் யம தர்மராஜா ஆஹ கூடம் அனுப்பிரவிஷ்டா மிகவும் இரகசியம் உடைய நுண்மையான இரகசியமான அதாவது பகிர் விஷயத்தில் ஆசக்தி இருக்கிறவனுக்கு குடந்தான் சொல்றார் ராஜவித்யா ராஜு பவித்திரம் இது உத்தமம் பிரத்ஷவம் தர்மியம் சுசுகம் கத்தும ஆஹ கிருஷ்ணரே சொல்றார் அர்ஜுனங்கட என்ன சொல்கிறார் சேவாயம் மய்தே யோக பிரோக் புராத்தனி மே சகாச்சேதி ரகஸ் ஹேத்தது அதே தான் இங்கே வந்து கூடமனுப்பர ரொம்ப ரொம்ப ப கூட மனுப்விவிஷ்டம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது இந்த சப்ஜெக்ட் ரொம்ப குழப்பமாக இருக்குது ஆளாளுக்கு ஒன்றுன்னு சொல்கிறாங்க எது சரின்னே புரிய மாட்டேங்கிறது ஆனால் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசையும் இருக்குது ஐஎம் வரஹா கூட மனுப்பிரவிஷ்டகா வரஹா இந்த வரம் ரொம்ப ரொம்ப நிறைய சந்தேகாஸ்பதமாக இருக்குது அதே சமயம் நான் யாருன்னு தெரியாமல் இந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறது பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் ஏன் கோவப்படுறேன் நான் ஏன் சாந்தமாக இருக்கேன் நான் ஏன் பொறாமப்படுறேன் என்னை பார்த்து அவன் ஏன் புறாமப்படுறான் அவனை பார்த்து நான் ஏன் பொறாமப்படுறேன் எனக்குள்ள ஏன் உயர்வு தாழ்வு எனக்கு மாத்திரம் நோய் வர்றது அவனுக்கு ஏன் வரல எனக்கு வரலை எனக்கு வர்றதை விட அவனுக்கேன் வரலங்கிறது தான் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது இப்படி எல்லாம் வாழ்க்கை முழுக்க ஒரே குழப்பமாக இருக்குது ஆனால் இதில் தெளிவு தெரிய தெளிவு வராத வரைக்கும் நிம்மதி கிடையாது அதனால சில பேர் சொல்ல அதுக்கு தான் நான் வேண்டான்னு இந்த குழப்பமான விஷயத்தை எதுக்கு யோசிக்கணும் மனசு கேட்குறதே ஏன் நான் இப்படி இருக்கேன் கோகம் நீ யார் நான் யார் நான் யார் நான் யார் நீ யார் நாளும் தெரிந்தவர் யார் யார் இருக்கே அதனால் அந்நம் தஸ்மாத்து நச்சுக்கேத்தாக வரம்னு சப்ளை பண்ணிக்கணும் ந விரித்தே தஸ்மாத் எனவே நச்சிக்கேத்தானவன் வேறு வரத்தை கேட்க மாட்டான் இது ஸ்ருதி சொல்கிறதாகவும் இருக்கலாம் சொல்கிறது இப்போ நம்மளே நம்மளை சொல்லிக்கிறது சுவாமி அதை கேட்க மாட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் நான் கேட்க மாட்டேங்கிறது வார்த்தையை சொல்றது நச்சுக்கேதஸ் ஒரு நாளும் நச்சிகேதே மாதிரி நச்சிகேதஸ் ஒரு நாளும் அவனே அவன் ஆப்ஜெக்டிஃபிஃப்டின்னு சொல்கிறான் நச்சுக்கேத ஒரு நாளும் வேற வரத்தை கேட்க மாட்டான் இவ்வளவு முக்கியத்துவம் இதுக்கு இருக்குது நீ சொல்லித்தரமாட்டேன்னு சொல்கிற போதே அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் இவ்வளவு இருக்குதுன்னு தெரியுது அது மாத்திரமில்லை நான் தகுதியானவன் இந்த வித்தையை பெறத்துக்கு தகுதி இருக்குது எனக்கு இதை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை ரொம்ப தீவிர முமுட்சுத்துவம் இருக்குது எனக்கு தீவிர வைராக்கியம் இருக்குது சரியான விவேக்கம் இருக்குது அகம் விவேகி அஹம் விராகி அஸ்மி அஹம் சமதமாதி சம்பந்தவான் அஸ்மி அஹம் முமுக்ஷு அஸ்மி அஹம் ஜிஜாசு அஸ்மி சுருக்கமாக சொன்னால் சாதன சதுஷ்டைய சம்பனோஸ்மி அவனுக்கு அந்த செல்ஃப் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு சக்தி இருக்குது ஏற்கனவே பார்த்துருக்கோம் பகூனாம் ஏமி பிரதமாக பகூனாம் ஏமி மத்தியம தன்னைத்தானே மதிப்பிட்டுக்கூடக்கூடிய சக்தி அவனுக்கு இருக்குது அதனால சொல்கிறேன் இந்த நச்சிகேத் இந்த நச்சிகேத் வேற வரத்தை கேட்கவே மாட்டான் தீர்மானம் பண்ணிக்கும் நீ கடனாளி தான் கொடுக்கலன்னா நீ கடங்காரம்தான் அப்புறம் பார்ப்போம் ஓம் சகநாபவத்து சகனௌன்து சஹ வீரியங்கரவாவகை தேஜஸ்வினஸ்து மாவித் ஓம் சாந்தி சாந்தி ஹரி ஓம் ஆதிகருநீ